கீழ்வெண்மணி ஐம்பது ஆண்டுகள் தஞ்சையில் நிலவிய சுரண்டல் முறை கோ வீரயன் தமிழகத்தில் விவசாயத்திலிருந்த நிலப்பரப்பில் சுமார் அறுபது லட்சம் ஏக்கர்கள் ஜமீன்தார்களின் கையில் இருந்தது ஆயிரத்து ஐநூறு ஜமீன்தார்களிடம் சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி ஏழு ஏக்கர் நிலம் இருந்தது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நம் நாட்டில் வேரூன்றுவதற்கு உதவி செய்த இந்த பேர் வழிகளுக்குத்தான் ஜமீன்தார்கள் என்று பெயர் இவ்விதம் ஏற்படுத்தப்பட்ட ஜமீன்தாரி முறைக்குத்தான் சாஸ்வத நிலவரி திட்டம் என்று பெயர் இந்த திட்டம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி வங்காளத்தில் அமுல் நடத்தப்பட்டு பிறகு சென்னைக்கும் விஸ்தரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஜமீன்தார் முறை சாஸ்வத நிலவரி முறை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டில் அமல் நடத்தப்பட்டது அப்போது வரி வசூலில் இரு பங்கை அரசு கருவூலத்தில் கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஜமீன்தார்கள் தம் உள்ள விவசாயிகளிடம் 74 நான்கு லட்சம் ரூபாய்தான் வசூலிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அப்படி வசூலிப்பதில் நாற்பத்தி லட்சம் ரூபாய் ஜமீன்தார்கள் அரசு கருவூலத்தில் கட்டிவிட வேண்டும் இப்படி ஜமீன்தார்கள் அரசுக்கு கட்டும் வரிக்க பேஷ்குஷ் என்று பெயர் எழுபத்தி நான்கு லட்சத்தை வசூலித்து நாற்பத்தி லட்சத்தை அரசுக்கு கட்டிவிட்டு மீதி இருபத்தைந்து லட்சத்தை எடுத்துக் வேண்டிய ஜமீன்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விவரப்படி விவசாயிகளிடம் வசூலித்தது இருநூற்று லட்சம் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஜமீன்தார்கள் எடுத்துக்கொண்டதோ இருநூற்று ஐந்து லட்சம் ரூபாய் எட்டு மடங்கிற்கு மேல் அவர்கள் எடுத்துக்கொண்டு விவசாயிகளை சுரண்டினார்கள் இவை போதாதென்று சமுதாய நிலத்தில் வளரும் மரத்திற்கு வரி நத்தஞ்சாரியில் வீடு கட்டி கொள்வதற்கு வரி புறம்போக்கு நிலத்தில் உள்ள புல்லுக்கு வரி கரும்பு நில உபயோக வரி ஆடு மாடு மேய வரி காட்டு மரத்தில் தழை வெட்டவும் விறகு வெட்டவும் வரி என மேலும் பல வரிகளை வசூலித்தார்கள் இந்த வரி வசூலிக்கு அரசின் ஆதரவு அவர்களுக்கு இருந்தது அரசுக்கு குறிப்பிட்ட சேவை செய்வதற்காக சிலருக்கு இனாமாகவோ பரிசாகவோ வழங்கப்பட்ட இனாம் ஒரு வகை கோவில் மடங்களுக்கு வழங்கப்பட்ட இனாம் ஒருவகை இது தவிர தனிநபர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டது இனாம் ஒருவகை இப்படி தமிழகத்தில் நான்காயிரத்து ஐநூறு இனாம்தாரர்கள் இருந்தார்கள் இதில் கடைசி பகுதி அவரவர்களை அனுபவித்து வந்தது முதல் பகுதி இனாம்தாரர்கள் அநேகமாக இவர்களும் ஒரு குட்டி ஜமீன்தார்கள் போல்தான் விவசாய வேலைகளில் ஈடுபடாத இனாம்தாரர்கள் விவசாயிகளிடமிருந்து வசூலித்து விவசாயிகளை ஒட்டச் சுரண்டி கொண்டிருந்தார்கள் மலாதிபதிகளும் கோவில்களும் தங்கள் இனாம் நிலத்தை பல கிராமங்களை ஓராண்டு ஐந்தாண்டு பத்தாண்டு என்று குத்தகைக்கு விட்டுவிடுவது வழக்கம் அந்த மொத்த குத்தகைதாரர் பல ஆயிரம் ஏக்கர்களை மொத்த குத்தகைக்கு எடுத்து ஒரு பகுதியை சொந்த பண்ணையாக வைத்துக் கொள்வார் பெரும் பகுதியை விவசாயிகளிடம் கொடுத்து சாகுபடி செய்ய சொல்வார் இவர் பண்ணை சாகுபடிக்கு பலரை பண்ணை ஆட்களாக அமர்த்தி கொண்டிருப்பார் அவர்களுக்கு ஐம்பது நூறு என்று கடன் கொடுத்து வேலை வாங்குவார் அவர்களுக்கு பெயர் பண்ணையாள் சுகந்தை என்பதாகும் அப்படி பணம் வாங்கும் குடும்பம் முழுவதும் அந்த மொத்த குத்தகைதாரரிடம் பண்ணை அடிமையாக உடைக்க வேண்டும் தினசரி ஆணுக்கு கூலி மூன்று சின்னப்படி நெல் ஒரு அனா காசு பெண்கள் வயல் வேலை செய்யும்போது தினசரி இரண்டு சின்னப்படி நெல் மட்டுமே கொடுப்பர் ஆண்டு முழுவதும் மாட்டு தொழுவத்தில் வேலை செய்தால் மாதம் மூன்று மரக்கால் அல்லது நான்கு மரக்கால் நெல் கிடைக்கும் பண்ணையாளின் பிள்ளைகள் மாடு மேய்க்க வேண்டும் மொத்த குத்தகைதாரரிடம் நிலம் பெற்று சாகுபடி செய்பவர்களும் மொத்த குத்தகைதாரர் பண்ணை சாகுபடி நிலத்தை நடுவு வேலை செய்து முடித்துவிட்டுதான் அவர் தனது சொந்த சாகுபடியை செய்ய வேண்டும் அப்படி பண்ணை சாகுபடி வேலை செய்வதில் பெரும்பகுதி வேலைதான் சாகுபடிதாரர் தான் சாகுபடி செய்யும் நிலத்தை அறுவடை செய்யும்போது இனாந்தார் மொத்த குத்தகை சாகுபடிதாரர்களின் ஏஜெண்ட் குண்டர்கள் சகிதம் களத்திற்கு வந்துவிடுவார் கண்டு முதல் ஆகும் தானியத்தில் நூற்றுக்கு பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரை அவர்களுக்கு வாரம் கொடுக்கப்படும் அதைத்தான் சாகுபடிதாரர் பெற்றுப்போக வேண்டும் எண்பது சதவீதம் வரை மொத்த குத்தகைதாரர் எடுத்து சென்று விடுவார் ரயத்துவாரி நிலப்பிரபுக்கள் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர்கள் பல கிராமங்கள் இவர்களுக்கு சொந்தம் இவர்களும் கிராமத்திற்கு ஒரு பண்ணை அதற்கொரு பங்களா தலையாரி ஏஜென்ட் கணக்கர் மேலும் எட்டு பத்து பண்ணை ஆட்கள் என வைத்து பண்ணை வைத்துக் கொள்வார்கள் ஒரு பகுதியை சாகுபடிக்கும் கொடுப்பார்கள் சில கிராமங்களில் இரு பண்ணைகள் இருப்பதும் உண்டு இவர்களிடம் பண்ணையாட்களாக இருப்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக அடிமைகளாகவே இருப்பவர்கள் ஒரு பண்ணையில் இருப்பவர்கள் அடுத்த பண்ணைக்கு வேலைக்கு போய்விடக் கூடாது இந்த பண்ணையார் குடும்பமும் மொத்த குத்தகைதாரர் பண்ணையாட்களை நடத்துவதை விட கடுமையாக நடத்துவார்கள் சாகுபடிதாரர்கள் பண்ணை நடவு அறுவடையை முடித்துவிட்டுத்தான் தங்கள் சாகுபடி நிலத்தில் நடவோ அறுவடையோ செய்ய வேண்டும் அப்போதுதான் பண்ணை ஏஜென்ட் தலையாரிகள் சாகுபடிதாரரின் அறுவடையை கண்காணிக்க வர முடியும் முன்னாலே இவர்கள் அறுவடை செய்தால் அடுத்த ஆண்டு அந்த நிலம் சாகுபடிக்கு இவரிடம் இருக்காது இவரும் அந்த ஊரில் இருக்க முடியாது இப்படி பண்ணையார்கள் காவல் சாகுபடிதாரர் அறுவடை செய்து கண்டு ஆகும் நெல் முழுவதும் பண்ணையாரின் பெரும் பட்டறைக்கு போய்விடும் கண்டு முதல் எவ்வளவு கண்டது என்று கணக்கு கூட அவரிடம்தான் இருக்கும் பிறகு பண்ணையார் பட்டறையில் இருக்கும் அனைத்து சாகுபடிதாரர்களின் நெல்லும் எடுக்கப்பட்டு பண்ணைக்கு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கட்டிய பிறகு சாகுபடிதாரர்களின் கணக்கு பார்க்கப்பட்டு பதினெட்டு வாரம் அல்லது இருபது வாரம் கணக்கிட்டு விவசாய வேலை ஆரம்பம் முதல் விதை தசுகூலி இடையில் குடும்ப செலவுக்கான வாங்கி இருக்கும் கணக்கு படிக்கப்பட்டு மீதி இவ்வளவுதான் பாரத்தில் பாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் கொடுக்க மாட்டார்கள் வைக்கோல் போரில் நெல் இருக்கிறது இன்னும் கூடுதலாகவே கூட இருக்கும் எனவே வைக்கோல் போர் அடித்து பாரத்தில் பாக்கி எடுத்து கொண்டு அதில் மீதமுள்ள நெல்லை பண்ணையில் கொடுத்துவிட வேண்டும் என்றும் மேலும் வைக்கோல் போரில் பாதியை கொண்டு வந்து பண்ணை கொல்லையில் போர் போட்டு கொடுத்துவிட வேண்டும் என்றும் தனது ஏஜென்ட் மூலம் பண்ணையார் சாகுபடிதாரருக்கு அறிவிப்பார் இதுதான் ரயத்து வரி நிலப்பிரபுக்களிடம் இருந்த கிராம நிலை சொந்த நிலம் இல்லாத கூலி உழைப்பு மூலம்தான் உயிர் வாழ முடியும் என்றிருந்த ஏழைகள் ஆண்டாண்டு காலமாக குடும்பம் முழுவதுமாக உழைத்தார்கள் உழைத்தும் வருகிறார்கள் இவர்கள் பண்ணையாட்களாக ஆண்களும் பெண்களும் அவர்கள் பிள்ளைகளும் இவர்களின் முன்னோர்கள் வாங்கிய கடனுக்கு புரோனோட் எழுதி கொடுத்துவிட்டு சுகுந்தை என்ற பெயருடன் வேலை செய்து வந்தார்கள் ஒரு மிராசுதாரரிடம் வேலை செய்யும் பண்ணையாக அந்த மிராசுதாரரின் இடத்தில்தான் குடிசை போட்டு குடியிருக்க வேண்டும் வேறொரு இடத்திற்கு போகக்கூடாது அப்படி போய்விட்டால் அந்த குடியிருக்கும் குடிசை இடித்து தரைமட்டமாக்கப்படும் உடம்பு சரியில்லை எனக் கூறி ஒரு நாள் அவன் வேலைக்கு வராமல் இருந்துவிட்டால் உடனே அவன் அழைத்து வரப்பிட்டு சாட்டையால் அடிக்கப்படுவான் அதோடு அவன் செய்த இந்த மாபாதக செயலுக்காக உடல்நிலை சரியில்லை என்று வேலைக்கு வராமலிருந்ததற்காக மாட்டு சாணத்தை தண்ணீரில் கரைத்து அவனுக்கு கொடுக்கப்படும் அதை அவன் குடிக்க வேண்டும் இத்தகைய கொடுந்தண்டனைகளை தாங்கிக் கொண்டு அவன் வேலை செய்ய வேண்டும் கோழி கூப்பிடும் நேரத்திற்கு ஆண்டை வீட்டுக்கு வந்து இரவு கொசுக்கடி ஆரம்பித்த பிறகுதான் அவன் வீடு திரும்ப வேண்டும் இந்த வேலைக்கு அவனுக்கு தினக்கூலி மூன்று சின்னப்படி நெல் ஒரு காசு மதியம் சோறு போட்டால் கூலியில் ஒரு சின்னப்படி நெல் பிடிக்கப்படும் அவன் சோறு சாப்பிட்டால் அதை அவன் இலை போட்டு கூடாது. பித்தளை பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது பழைய கால சிறை கைதிகளுக்கு தருவது போல மண்ணாலான மல்லை சட்டியில்தான் சாப்பிட வேண்டும் அதுதான் பண்ணையால் சாப்பிடும் பாத்திரம் அது இல்லாவிட்டால் இரும்பு மரக்காலில் அவனுக்கு சோறு போடப்படும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் மிராசுதார் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் மாடு மேய்க்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது படிக்க வைக்க கூடாது பண்ணையாள் வீட்டில் எரிக்கும் அடுப்பு சாம்பலும் உரமாக சேர்த்து வைக்கப்பட்டு மிராசுதார் நிலத்திற்கு எந்த விலையும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் பண்ணையாளின் வீட்டுக்கூரையை மூடி வைக்க கொல்லையில் பரங்கி பூசணி செடி போட்டு கூரை மேல் விட்டு ஆறு மாதம் அந்த நிழலில் அவன் வாழ்வான் அதுதான் அவனுக்குச் சொந்தம் அதில் காய்க்கும் காய்கள் முழுவதையும் மிராசுதார் வீட்டுக்கு கொடுத்து விட வேண்டும் வயலில் மேயும் நண்டும் நத்தையும் தான் அவன் காய்கறிகள் தனது பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்ய வேண்டுமென்றால் மிராசுதார் அனுமதியில்லாமல் செய்ய முடியாது இந்த ஆண்டு திருமணம் வேண்டாம் என்று மிராசுதார் கூறிவிட்டால் அதை தாண்டி திருமணம் செய்ய முடியாது பண்ணை அடிமைகளாக இருந்தவர்களில் பெரும் பகுதியினர் ஜாதியில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்ததால் ஜாதிய கொடுமை கொடூரமாக இருந்தது மேல் ஜாதிக்காரர்கள் தெருவில் மிராசுதார்கள் வீட்டிற்கேயானாலும் வண்டி ஓட்டி சென்றால் தெருவில் வரும்போது கீழே இறங்கி வண்டிக்கு முன்னால் நடந்தேதான் வண்டியை இழுத்துச் செல்ல வேண்டும் அக்ரகாரத்தின் பக்கம் அடிக்கூட வைக்க முடியாது இடுப்பில் வேட்டி கட்டக்கூடாது கோவணத்துடன்தான் இருக்க வேண்டும் ஆண்டிற்கு ஒருமுறை தீபாவளியன்று ஆண்டை எடுத்து ஒரு வேட்டியுடன் தான் அடுத்த ஆண்டு வரை இருக்க வேண்டும் அதையும் தலையில்தான் கட்டி கொள்ள வேண்டும் மேலே சட்டை போட்டுக்கொள்ளக்கூடாது அதேபோல் பண்ணையால் மனைவியும் ரவிக்கை போடக்கூடாது சேலையை முழங்கால் அளவிற்குதான் கட்ட வேண்டும் முழங்காலிற்கு கீழே வரும்படி சேலை கட்டக்கூடாது அந்த பெண் நல்ல உடற்கட்டுடன் இருந்துவிட்டால் போதும் மிராசுதாரர்களின் இச்சைக்கும் இணங்கியாக வேண்டும் தனது கணவனை கட்டி வைத்து அடித்தாலும் மனைவியோ பிள்ளைகளோ எதிரில் நின்றாலும் அடிக்கிறார்களே என்று வாய்விட்டு அழக்கூடாது வாயிருந்தும் ஊமைகளாயிருக்க வேண்டும் அதேபோல் பண்ணையால் மனைவியையோ பிள்ளைகளையோ அடித்தாலும் அவன் கண்ணிருந்தும் குருடனாகவே இருக்க வேண்டும் ஆண்டையோ அவர் உத்தரவின் பேரில் அவர் ஏஜெண்டோ அடிக்கும் கூட பலி தாங்காது ஐயோ என்று கத்தக்கூடாது ஐயா என்றுதான் கத்த வேண்டும் இவைகள் கதைகளல்ல அன்று சமூக நியதியாக இருந்தவை இவைதான் இந்த கொடுமைகள் தாளாது தங்களின் குடும்பங்களையும் விட்டுவிட்டு பர்மாவிற்கும் மலேயாவிற்கும் இலங்கைக்கும் ஓடிய பண்ணை அடிமைகளும் குத்தகை அடிமைகளும் ஏராளம் இலங்கையின் தேயிலை தோட்டத்தில் கொசுக்களின் கொடுமையையும் மலேயாவின் ரப்பர் தோட்டத்தில் அட்டைகளின் கடியும் தமிழகத்து நிலப்பிரபுக்களின் கொடுமையை விட எவ்வளவோ மேல் என்று ஓடியவர்கள் ஏராளம் உண்டு இப்படித்தான் ஜமீன்தார்கள் இனாம்தார்கள் மொத்த குத்தகைதாரர்கள் நிலப்பிரபுக்களின் ஆதிக்கம் ஏகாதிபத்தியத்தின் ஆதரவுடன் பாதுகாப்புடன் கோலோச்சிய உறவு முறைகளை பிரிட்டிஷ் அரசு சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருந்தது இது இருநூறு ஆண்டுகால வெள்ளையர்களின் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட சமூக அஸ்திவாரமாகும் உலகின் மிக பெரும் வல்லரசுகள் தங்களிடையே உள்ள வியாபார போட்டியால் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தை போக்கிக் கொள்ளவும் சுருங்கி வரும் தங்களின் சந்தைகளை விஸ்தரித்துக் கொள்ளவுமான போட்டியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டாவது உலக யுத்தம் துவங்கியது யுத்தத்தை துவக்கிய ஜெர்மன் தேசத்து சர்வாதிகாரி ஹிட்லர் உலகில் உழைப்பாளி மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்த சோசலிச நாடான சோவியத் யூனியனை அடிப்பணிய வைக்கவும் உலகை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரவும் உலகம் முழுவதிலும் ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வரவும் இத்தாலியையும் ஜப்பானையும் தனக்கு துணையாக கொண்டு உலகப் போரை உச்சகட்டத்தில் நடத்தி கொண்டிருந்தான் உலகம் முழுவதும் இருக்கும் உழைப்பாளி மக்கள் பாசிசத்தையும் ஹிட்லரையும் தோற்கடிக்க அணி நின்றார்கள் அந்த உலக யுத்தத்தில் நமது நாட்டை ஆண்ட பிரிட்டிஷார் ஒரு பங்காளியாக இருந்தார்கள் நாட்டின் சகல உற்பத்தி ஏற்பாடுகளும் யுத்த தேவைக்கு திருப்பிவிடப்பட்டன பெட்ரோலும் டீசலும் துணியும் உணவும் யுத்த முகாமுக்கு என திருப்பிவிடப்பட்ட நேரம் அது கட்ட துணியும் சாப்பிட உணவும் விளக்கு எரிக்க எண்ணையுமின்றி கிராமத்து மக்கள் சொல்லனா துன்பத்திற்கு ஆளாகி நின்றார்கள் இராணுவத்திற்கு ஆள் என்றும் யுத்தத்திற்கு வரி என்றும் ஆளும் அரசு கிராம மக்களை கிட்டி போட்டு நெறித்து கொண்டிருந்தது ஜமீன்தார்களும் இனாம்தார்களும் மிராசுதார்களும் கிராமத்து மக்களை யுத்த நேரத்தில் நெருக்கி அவர்களின் தானியம் முழுவதையும் அள்ளிச்சென்று யுத்தகால விலை உயர்வால் பெருங்கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்திய சுதந்திர இயக்கத்திலும் முற்போக்கு இயக்கங்களிலும் முன்னணியில் நின்ற வங்க மாநிலத்தின் விவசாயிகள் இயக்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தானியத்தில் மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் என்று போராடி வெற்றி கண்ட வங்கத்து கிராம மக்களை உணவு பஞ்சம் கவ்வியதால் உண்ண உணவின்றி பல இலட்சம் மக்கள் செத்து மடிந்தார்கள் நாட்டிலும் உணவு பஞ்சம் தலை விரிதாடியது சிவகாசிக்கு அருகில் உரத்திற்காக வயலில் போட்ட கடலை பின்னாக்கை பசி தாங்காது எடுத்து மக்கள் பலர் காலரா நோய்க்கு பலியாகி மாண்டனர் இந்த சமுதாய அரசியல் சூழ்நிலையில்தான் இப்படி பெரும் வேலைகள் நிறைந்திருந்த சூழ்நிலையில்தான் கிராமத்து மக்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தமிழக விவசாயிகள் இயக்கம் முன்னுக்கு வர முற்பட்டது தோழர் கோ வீரயன் எழுதிய விவசாயிகள் இயக்கத்தின் வீர வரலாறு நூலிலிருந்து ஒரு சிறு பகுதி